வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாசையாகவும் அன்பு பிரியமாகவும் மாறும்போது அமைதி தூர விலகி ஓடுகிறது ஆம் ஆசை பேராசையாகவும் அன்பு பிரியமாகவும் போது அமைதி தூர விலகி ஓடுகிறது என்கிறார் மார்க்கிம் கார்கி நன்றி வணக்கம்